அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்துரும்பொழுது நாம் நமது இன்ப வாழ்க்கையில் திளைத்து மயங்கும் பொழுது மறதியினால் கெட்டவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் செல்வம் செல்வாக்கு பதவி முதலியவற்றால் நல்வாழ்வு பெற்றவன் அதனையே பெரிதன மதித்து மயங்குகிறான் அப்போது உலகில் செல்வம் செல்வாக்கு பதவி இழந்தார் பலர் வரலாறு அவன் அகக்கண் முன் காட்சியளிக்குமானால் அவன் நிலையில் குறையாது வாழ வழியுண்டு என்று ஆசிரியர் நமக்கு இங்கே உபதேசம் செய்கிறார் மறதியின்றி வாழ்வதற்கான வழிமுறை அல்லது உபாயம் இங்கே உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இகழ்ச்சியினால் கெட்டவர்கள் இராவணன் துரியோதனன் முதலானவர்கள் காரணங்கள் பொருள் படை அரசன் வலிமை துணை ஆகியன விதுர நீதியில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் இவ்வாறு உபதேசிக்கிறது நராஜ்யம் பிராப்தமித்யேவர்த்தவியமசாம்பிரதம் ஸ்ரயம்ஹியவினயோஹி ஜராரூபமிவோத்தமம் ஆட்சி தம்வசம் இருக்கிறது என்கின்ற மிதப்பில் இருப்பது நல்லதல்ல நல்வழிப்படாதிருத்தல் செல்வத்தை அழித்துவிடும் ஹியவினயா ஸ்ரீயம் ஹந்தி முதுமை அழகை அழிப்பது போல ஜரா உத்தமம் ரூபமிப ஆகவே நாம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் செய்ய வேண்டிய செயல்களை மறந்து மகிழ்ச்சியில் திளைத்து வாழ்க்கையை வீணாக்கிவிடக்கூடாது என்பது கருத்து பதவரை பார்க்கலாம் தம் மகிழ்ச்சியின் தலைவன் தனக்கு உண்டாகும் மகிழ்வால் தாம் மைந்துரும்பொழுது தான் செருக்கடையும் இகழ்ச்சியின் மறதியால் கெட்டாரை கேடு அடைந்தவரை உள்ளுக எண்ணி பார்க்க வேண்டும் தலைவன் தனக்கு உண்டாகும் மகிழ்ச்சியால் தான் செருக்கடையும் போது கேடு அடைந்தவரை எண்ணி பார்க்க வேண்டும் அப்படி எண்ணி பார்த்தால் கவனமாக அவன் செயல்பட்டு மேன்மையடைவான் என்பதை இக்குரட்பாவின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இகழ்ச்சியின் கெட்டாரை உள்ளுக தாம் தம் மகிழ்ச்சியின் மைந்தொரும்பொழுது அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளருக மனிதனேயம்